இருபதாம் நூற்றாண்டின் தமிழ் கவிதை மறுமலர்ச்சிக்கு வித்திட்டோர் பாரதியார் பாரதிதாசன் முடியரசனார் காரைக்குடி வீரகவி முடியரசனார் அவைகளத்தின் சார்பாக இவ்விசைப்பேழை வெளியிடப்படுகிறது முடியரசனாரின் தமிழ் வாழ்த்துக்கள் இதோ விதவிதமாய் இசையமைப்பாளர் கா நா ஆகாஷ் பின்னணி இசை மற்றும் பேழை உருவாக்கம் ஆக்கிஷோர் பாடியோர் புலவர் மெய்யாண்டவர் பேராசிரியர் ரே சந்திரமோகன் திருமதி ராமுருகேஸ்வரி